அன்பு நெஞ்சங்களே நற்றினை இணைய வானொலியின் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் பாசம் நிறைந்த வணக்கம் இலக்கியச் சிறகு விரித்து உங்களின் இதய வானங்களில் பறந்து மகிழ்ந்தவன் என்று என்னை நீங்கள் நன்கு அறிவீர்கள் உலகளாவிய கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் விதைத்து உங்களின் உணர்வுகளில் பசுமை குலுங்கும் சிந்தனைகளை விளைவித்ததை நீங்கள் மறக்க முடியாது அந்த வகையில் மீண்டும் என்னை சந்திக்க நற்றினை மேடை அமைத்து தருகிறது பாட்டோடுதான் நான் பேசுவேன் ஆம் காலத்தை வென்று நிலைத்து நிற்கும் பாடல்களோடு உங்களின் இதயங்களை வருட வருகிறேன் விரைவில் வெகு விரைவில் பாட்டோடுதான் நான் பேசுவேன் சோலை தென்றலாக மிதந்து வந்து தேன் அமுதத்தை பொழிய இருக்கிறேன் பனியில் நனையும் கனிகளாக பரவசப்படுத்தும் உங்களின் இரு செவிகளின் வழியே நுழைந்து இதயங்களில் இரண்டறக் கலந்து ஆனந்தம் கொள்ளச் செய்யும் மகரந்த மனம் கமழ உங்களின் எண்ணம் நாளும் நந்தவனமாகும் விரைவில் சந்திப்போம் சூரியகாந்தனின் நேசம் மிகுந்த வணக்கம்